ிாத்தய தோத்தேற்றை கணையே ஜான முதராய கிருஷ்ணா கீதாஹே நம ஆயு சுவலாரோக சுக பிரீத்த விவநாஸி ஆஹாரிகேற்றுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தோம் ஆயுஷையும் சத்வத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பிரீத்தியையும் வளர்க்கக்கூடிய ஆகாரங்களா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றார் விவர்தனாகு மேலே போட்டிருக்கார் அது மாத்திரமில்லை ரஸ்யாகா ரஸ்யாகு சொன்னால் சர்க்கரை மாதிரி அதாவது சாதர்மா இனிப்பு சுவை சத்வகுணத்தை விருத்தி பண்ணும் என்று சாஸ்திரத்திலே உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு சர்க்கராதயா அப்படின்னு அப்புறம் பாலு தயிர் இந்த மாதிரி இனிப்பு சுவைகள் உடம்புல போய் ஒட்டணும் அந்த பாலு தயிர் நெய் இந்த மாதிரி ஒட்டிக்கிறதுக்கு வயசில் இருந்து நமக்கு கூடிய ஆகாரமா இருக்கணும் இத பற்றி விரிவாக ஆயுர்வேதத்தில் இருந்து தான் தெரிஞ்சுக்கணும் நான் இங்கே அதிகமாக விஷயங்களை சொல்லலை இன்னும் பல உரையாசிரியர்கள் இந்த ஆகாரத்தையே நமக்கு என்னென்ன விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கும்னு விவரமாக சொல்லி இருக்கிறார்கள் ஸ்திராகான்னு சொன்னால் சரீரத்தில் அந்த நரிஷ்மெண்ட் ரொம்ப நேரம் அந்த சக்தி இருக்கிற மாதிரி இருக்கணும் இன்பிட்வீன் நம்ம எதுவும் இந்த ஃப்ரீக்குவென்சிங்கிறோமே நிறைய இடைகளில் சாப்பிட்டுட்டே இருந்தால் சில பிரச்சனைகள் வரும் சாப்பிடாமல் இருந்தாலும் பிரச்சனை வரும் அதிகமா சாப்படுறவனுக்கும் தியானம் கைகூடாது சாப்பிடாம இருக்கிறவனுக்கும் தியானம் கைகூடாதுன்னு ஆறாவது அத்தியாயத்துல சொன்னாரே பகவான் அது மாத்திரம் இல்ல ஸ்திராக சொன்ன ஹிருத்தியாகனா பார்த்தாலே சாப்பிடணுங்கிற இது இருக்கணும் ஹதயங்கமாக ஹதயப் பிரியாகா அதை அந்த ஆஹாரத்தை வைக்கிறார்கள் எப்படி வச்சு எப்படி சாப்பிடணும் போட்ட எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒழப்புறதுன்னுலாம் சொல்றாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அந்த ஆகாரத்தை பார்த்தாலே அது ஹிரதயத்துக்கு அது பார்க்க ஃபிசிக்கலாக அந்த ஃபார்மே நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கணும் அது உள்ளத்தை கவர்வதுன்னு அர்த்தம் மனசை கவர்ற மாதிரி இருக்கணும் அந்த ஃபுட்டு ஆக இதெல்லாம் தான் அது சர்விய சோஷிய லேஹ்ய பேயாக அதாவது கடித்து சாப்பிட்றது உறிஞ்சி சாப்பிட்றது நக்கி சாப்பிட்றது நேர தண்ணீர் மாதிரி குடிக்கிறது கிருதக்ஷீர சிதாதயா சாத்விக பிரியாக சத்துவகுணத்தை விருத்தி பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப இயற்கை வைத்தியத்தில் அதை ஏற்றுக்கொள்றது இல்லை வீகன் பீப்புள் அதெல்லாம் அக்செப்ட் பண்றது இல்லை பட்டு கீதா சாஸ்திரத்துல இது உபதேசிக்கப்பட்டிருக்கு கிருதக்ஷீர சிதாதயா சாத்விக பிரியாக சாத்திகசிய ஜனசிய இஷ்டாக பவந்தி விரும்பக்கூடிய ஜனங்கள் இந்த மாதிரி ஆகாரத்தை தான் சூஸ் பண்ணி சாப்பிடுவார்கள் என்று இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார் ஆகாரத்துக்கும் மனசுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தங்களையெல்லாம் சாந்தோக்கிய உபனிஷத் மிக அத்தமாக சொல்லி இருக்கிறது ஆகார சுத்தௌ சத்வசுத்திஹி சத்வசுத்தௌ துவாஸ்மிருதிஹி குக்கிங்கும் பெரிய பூஜை சமைக்கிறதும் ஒரு பெரிய பூஜையாகவும் அதை சாப்பிடறதையும் ஒரு ரிச்சுவலாகவே நம்ம சாஸ்திரங்கள்ல உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நாம அதெல்லாம் கடைபிடிக்கலங்கிறது வேற விஷயம் கீதா சாஸ்திரம் இப்படி சொல்லுகிறது இந்த லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணினா நமக்கு தினந்தோறும் மனசுக்கு சந்தோஷம் அதிகமாகுங்கிறதுல சந்தேகம் இந்த அளவுல இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பூர்த்தி பண்றேன் ஆயுஷத் சுக பிரீத்தி விவர்தா ஸ்திராஹ்யா ஆஹாரா சாத்விகப் பிரியாஹ